கூறுவது அல்லது நபிசல்லாக அனைவரும் செல்லும் அவர்கள் கூறாத ஒன்றை அவர்கள் கூறியதாக கூறுவது ஆகியவை மிக பெரும் எட்டு அதாவது இவற்றை தவிர்த்துக் கொள்வீராக இவை மாபெரும் பாவங்களாகி உள்ளன என நபிசல்லாஹு அலிஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது